நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்க அலமையிலும் வெங்காயம் பெருசு ஒன்று பெரிய தக்காளி ஒன்று பூண்டு பற்களை அரிஞ்சு பட்டர் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ரூசீக்கிரத்தை எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி சிறுது அளவு குக்கிங் கிரீம் கால் கப் தயிர் அரை கப் முந்திரி பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் செய்முறை அதில் சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம் பூண்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருவோம் முந்திரி பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் சாப்பாத்திர வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் பட்டர் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுடுவோம் சீரகம் புரிஞ்சதும் இந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் பொடியாக நிற்கி அதையும் வதக்கிடுவோம் தக்காளியும் பொடியாக நிற்கி நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கினதும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு மிதி போடுவோம் ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் மட்டும் எடுத்து வச்சுருவோம் மிதி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தாய் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் ராஸ் மால் அப்புறம் தயிர் ஊற்றி நல்லா டாஸ் பண்ணி விட்டுருவோம் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணாலும் முந்திரி பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனை எடுத்து அதில் போட்டு நல்லா வேகவிடுவோம் இந்த கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வேகணும் நல்ல சிக்கன் வேந்து வந்த உடனே சீரகத்தூள் கொத்தமல்லி தாய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கிங் கிரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பர்மான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி தக்கா தயார் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம்